சதாவசம் மாரியப்பந்தேபரம் ஓபாய் மமா ே திரமணோ விஜயே தேகீய ய விஜய அயீமே தைஷா விப்போ தேபியோ பாத்து பிரதூவம் எக்ஷமி ஜாத்த வேதானீ தியமியவதீதி அனர்வா அகமஸ்மி அபிரவீ जातवेतावा அஹமஸ்மி सर्वं வீரியமி அப்பேயம் பிவியாமி தஸ்ம திருணம் நித்தி தகதி தது உபிரேய்த சகம் விஞாத்தும் எக்ஷமிதி அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம ஆறு விஷயங்களை சங்கரர் டிரைவ் பண்ணி நம்ம கொடுக்குறார் நமக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் சங்கரா நமக்கு ஆல்ரெடி ரெடிமேட் ஃபுட் அப்பவே பண்ணிட்டார் அவர் அதை எடுத்து ஒரு இப்படி சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான் கலந்து அவ்வளவு வந்து பக்காவ பண்ணி வச்சுட்டு போயிருக்கார் அவர் ஆச்சாரியம் நம்ம யோசிக்காத இடத்தெல்லாம் வந்து யோசிச்சு இப்படி யோசனை பண்ணேன் அப்படி சொல்றாரு அவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்காருங்க தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு குரூப் எப்பவுமே சண்டை போட்டுப்பாங்க அப்புறம் தேவர்கள் ஒரு தடவை ஜெயிப்பாங்க இல்ல அசுரர்கள் ஒரு தடவை ஜெயிப்பாங்க அப்படி நடந்து இருக்கும் இந்த தேவர்கள் வந்து வந்து தார்மீக புருஷர்கள் அசுரல் வந்து அதார்மிக்க புருஷர்கள் ஓகே இந்த தேவர்கள் வந்து சாத்வீக புருஷர்கள் ஓகே அவர்கள் வந்து அசுரல் வந்து தாமச ராட்சச சம்பந்தப்பட்டவர்கள் ஓகே இவங்க ரெண்டு பேருமே பிரஜாபதி பிரம்மாவோட பிரஜாபதி ஞாபகம் வச்சுக்கணும் அது ஒண்ணு அப்போ பகவான் யார் சைடு இருப்பாரு அவர்கள் பகவான் வந்து தேவர்கள் சைடு இருப்பாரு ஏன் தேவர்கள் சைட்ல இருப்பாரு பார்சியாலிட்டி இல்லை தேவர்கள் சைட்ல இல்லை பகவான் தர்மத்தினுடைய சைட்ல இருப்பாரு தர்மம் எங்க இருக்கிறதோ அங்க அவர் இருப்பார் நீ பகவானை பிடிச்சுக்கணும்னா பகவான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ தர்மமா இருக்கணும் அவளை தான் இந்த நீங்க வந்து கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு போனா மாடு ஆட்டோமேட்டிக்கலி கூட வரும் நீங்க பாத்தீங்கன்னா மாட்டை வந்து நீங்க பிடிச்சிட்டே போக வேண்டாம் கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டா போதும் மாடு ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு பின்னாடி வரணும் நீங்கள் தர்மத்தை கட்டியமாக பிடிச்சுன்னா வேற வழி இல்லை பகவான் உங்களுக்கு வந்தே ஆகணும் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வீக்னஸ் இருக்கு தான் அந்த வீக்னஸ் பிடிச்சிட்டா நம்மகிட்ட வந்தாகணும் பகவானுக்கு என்ன வீக்னஸ் அவனுக்கு தர்மத்தில் அடிப்பட்டவன் ஓகே அவன் தர்மத்தை பிடிச்சா வேற வழி இல்லாமல் அவனுக்கு பிடிக்கலன்னா கூட நம்ம பக்கம் வந்தது ஆகணும் ஜெயிச்சவன் அப்படி தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் பகவான் அதனால தர்மத்து எங்க தர்மம் இருக்கிறதோ அங்க பகவான் எங்க பகவான் இருக்காரோ அங்க வந்து சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பார்த்தோ தனுர்தரகா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதி துருவா நீதிர் மதிர்மமா இது என்னுடைய கொள்கை என்னுடைய தீர்ப்பு அப்படின்ற சஞ்சயன் என்ன சொல்றா எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்க அர்ஜுன் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இருக்கிற இடத்துல ஸ்ரீ ஸ்ரீனா மகாலட்சுமி விஜய்னா வெற்றி பூதினா ஐஸ்வர்யம் துருவா நீதிர் மதம் அங்க நிலைத்த நீதி இருக்கும் இது வந்து உறுதி அப்படிதான் அப்போ ஈஸ்வரா நாட்டு பார்சியலிட்டி ஈஸ்வரா எங்க இருப்பாருன்னா தர்மத்து பக்கம் இருப்பார் ஓகே அவருடைய ஓட்டு எப்பவுமே தர்மத்து பக்கம் இருக்கும் நம்பரை பொறுத்து கிடையாது அவர் ஓட்டு போடுறதா தர்மத்து பக்கம் ஓட்டு போறார் எவ்வளவு நாள் அப்போ இங்க என்ன சொல்றது உபநிஷத்து பிரம்ம அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இங்க பிரம்ம சொல்றது ஈஸ்வரகான்னு அர்த்தம் பொதுவா பகவானுக்கு கடவுளுக்கு சொல்ற சமஸ்கிருத வார்த்தை ஈஸ்வரகா ஓகே இந்த வார்த்தையை நீங்க கேட்டு அப்ப இந்த பிரம்மா ஆத்மா இருக்கிறது ஆத்மா வந்து சில சமயம் சைத்தன்யன்ற பேர்ல வரும் சில சமயம் மனசை குடிக்கும் ஆத்மான்றது அந்த கான்டஸ்ட்ல என்ன வருதோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும் புரியுது முதல் ரெண்டு சாப்டர் வந்து நமக்கு நிர்குணம் பேசப்பட்டது தேர்டு சாப்டர் வந்து சகுண பிரம்மத்தை பத்தி பேசப்படுறது முதல் ரெண்டு சாப்டர் வந்து உத்தம அதிகாரிக்காக மூணாவது அத்தியாயம் வந்து மத்திய மத்தியம அதிகாரிக்காக இங்க சொல்லப்படுறது அப்போ பிரம்ம இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரகா இங்க தேவ்யா விஜயக்கியனா யுத்தத்தில் தேவாசுர வித்தியத்தில் வெற்றி அடைய செய்தார் இந்த பிரம்மா ஈஸ்வர தேவாசுர யுத்தத்துல தேவ்யகா விஜய் விஜய் விஜக்கிய அப்படின்னா இந்த வெற்றி ஏன் தேவர்களுக்கு வெற்றி உண்டாக்கி கொடுத்தார் யார் உண்டாக்கி கொடுத்தது பகவான் உண்டாக்கி கொடுத்தார் ஏன் பகவான் உண்டாக்கி கொடுத்தார் இவர்கள் தர்மத்து பக்கத்து இருந்தனால அந்த பக்கம் தர்மத்து இப்ப தர்மம் வெரி சூட்சமா அங்க பகவான் இருப்பான் அந்த தர்மத்தை நீ புரிஞ்சுக்க முடியாது சரண்டர் அடையர் தான் பெஸ்ட் வே வந்து பகவானை புடிச்சுட்டான் யாரு இந்த அர்ஜுன் அதனால சகல சம்பத்துகளும் அவனுக்கு கிடைச்சது அவரே வர குருவா அமைஞ்சு பச்சிட்டார் இந்த அர்ஜுனனுக்கு டபுள் பெனிஃபிட் சாதாரண ஆள் இல்லை அதனால தான் நம்ம வந்து இடி இடிச்சாலும் எது இருந்தாலும் நமக்கு முன் மாடல் யாருன்னா அர்ஜுனன் இந்த அர்ஜுனன் குரு கிடைச்சிருக்காரு குரு எப்படிப்பட்ட ஆள் கிடைச்சிருக்காருன்னா பகவானே குரு எவ்வளவு பெரிய ஒர்க் அண்டு வர்ஷிப்னு சொல்றது ஒர்க் அண்டு வர்ஷிப்ல ஒர்க்கே ஒர்க் ஈஸ் ஒர்ஷிப்னு சொல்றது இந்த சில பேருக்கு கோயிலில் பூஜை பண்ற வேலையே ஒர்க்கா கிடைச்சிடும் அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒர்க் பாருங்க ஒர்க் இஸ் வர்ஷிப் வர்ஷிப்பே பூஜையா கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அவன் என்ன பண்ணுவான் அந்த வர்ஷிப்ப ஒர்க் ஆக்கிடுவார் இதான் நம்ம சமத்து எல்லா ஒர்க்கையும் ஒஷிப் பண்ணிட்டானா வர்ஷிப்பே ஒர்க் பண்ண என்ன அர்த்தம் சம்சாரம் தான் சுவாமி பக்கத்தில் இருப்பாரு எனக்கு எப்ப விடுவு காலம் வருமோ பக்கத்திலே பகவான் டெய்லி ஆயிரத்தி பன்னெண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்கத்தில் இருந்து எத்தனை பேர் தூக்கப்பட்டவர்கள் இருக்காங்க அதுல இருந்து நான் ஒரு பாடம் கத்துட்டேன் நாம என்ன பண்ணினாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாத பகவான் கிருஷ்ணனே ஒன்னும் பண்ண முடியல பிள்ளை இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறது சமாதானப்படுத்திக்கிறது அதனால இங்க பகவான் வந்து எப்படி அப்படின்னா தேவர்கள் இது வந்து இந்த ப்ராப்ளம் என்னன்னா இந்த தேவர்களுக்கு இதை உணரலை நன்றி இல்லை நீ ஒவ்வொரு வெற்றிலையும் பகவான் இருக்கான் ஒவ்வொரு ஐஸ்வர்யத்திலையும் பகவான் இருக்கான் நீ ஒவ்வொரு சக்சஸ்லையும் அந்த பகவான் இருக்கான் அதை நம்ம தெரியறதில்லை நாம் என்ன பண்ணிடுறோம் அந்த இடத்துல வரும்போது ஒரு திமுரு மேல வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி வரும் ஸ்பான்டெனியஸா வரும் அங்க இதை உணர்றது தான் பேர் நான் பண்ணிட்டேன்னா இது பகவான் கொடுத்தது நான் இல்லப்பா அப்படின்னு டம் ஒரு அடி அடிப்பான் இந்த கர்வத்துக்கு மாத்திரம் வெயிட்டே பண்றது இல்ல பகவான் இம்மிடியா அடி நீங்க இதெல்லாம் ரசிக்கிறேன்னே இல்லையா தெரியும் இம்மிடியா அடி இது வெரி சட்டில் விஷயம் நீங்க புரிஞ்சாதான் தெரியும் சப்போஸ் வண்டி ஓட்டி ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கங்க ரெண்டு பேரை வேகமா தாண்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பண்ணுங்க எப்படி நம்ம டிரைவ் ஆட்டோக்காரன் இப்படி வருவான் வந்து ஒரு பண்ணும்போது நீங்க பள்ளத்தில் போயிடுங்க பள்ளத்துல போகும்போது ஆட்டோ திட்டுடுங்க ஆட்டோ நிமித்தம் பகவானுடைய ஏற்பாடு அந்த ஆட்டோ அங்க வர்றது அப்புறம் எடுதா அதுக்கு முன்னாடி ஒரு இன்விசிபிளா ஒண்ணு நடந்திருக்கு மனசுல நீ அதை கிரகிக்கிறது கூட சக்தி இல்லாம இருக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் பார்த்த தெரிஞ்சிடும் நீ அவ்வளவு தூரத்துக்கு முன்ன வாட்ச் பண்ணாதான் தெரியும் நம்ம பொறுத்தையாரத்தின வாட்ச் பண்ணி பார்த்திருக்கோம் என்ன நான் வாட்ச் பண்ணோம் அது ரொம்ப டேமேஜா இருக்கும் அதுக்கு சக்தி வேணும் அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பகவான் குட்டு கிடைச்சிட்டே திருப்பி ரிவர்ஸ் யாவது பண்ணி பாருங்க என்ன பண்ணின எங்க தப்பு பண்ணிட்டேன் பகவான் நீ சாம்பார்ல கருவப்பட்ட ரசத்தை விட்டுருவேன் கிடைக்கும் அதனால நம்ம பக்தி நிவேதனம் என்ன நல்லா பிரசாதம் பண்ணி வச்சு சீக்கிரமா சாமி கும்பிடு சீக்கிரம் முடியணும் அது சூடு ஆரியட போறது பாயசம் வேற சீக்கிரம் நிவேதனம் பண்ண ஆர்த்தி அது நிவேதனம் இல்ல ஓகே அதை விட நிவேதனம் என்னன்னா பக்தியில நிவேதனம் நான் செய்யற அத்தன்ஷன் நைவேத்தியமா இருக்கணும் நிவேதனமா இருக்கணும் அப்போ சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு பருக்கையும் பகவான் கொடுத்தது ஒவ்வொரு பருக்கையும் அது எங்க இருந்து எந்த நிலத்துல பயிர் பண்ணி எப்படிலாம் டெவலப் ஆகி வந்திருக்கிறது அந்தனுடைய சிருஷ்டி எப்படி வந்திருக்கிறது அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது பகவானுடைய மகிமே தெரியும் உங்களுக்கு ஓகே அதனால இது நிவேதனம் அப்ப நிவேதனம்ன்றது அடையாளம் எதனுடைய அடையாளம் நம்முடைய நன்றி உணர்வுடைய அடையாளம் இந்த கிராட்டிடியூடு சாதாரண ஜனங்களுக்கு மறந்து போயிட்டு இருக்கு கிராட்டிடியூட் அதுதான் கூட கேட்கிறான் நன்றி உள்ள மனிதனை நான் பார்க்க வேண்டும் பராக்கிரமசாலி உள்ள மனிதனை பார்க்க வேண்டும் தைரியசாலி புருஷனை பார்க்க வேண்டும் அஞ்சாத நெஞ்சன் வேண்டும் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறார் வால்மீகி நாரத அப்படி ஒரு ஆள் இருக்க இருக்கிறார் அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு எடுத்தோட இந்த ராமாயணம் அப்படித்தான் துவங்கிறது குணவான் ராமே அந்த குணவான் ராமன் அதனால சில அரசியல்வாதிகளும் ராமன் பிடிக்கல எப்படி பிடிக்க முடியும் ராமணேஸ்வரன் அவனே டிக்ளேர் பண்ணி சொல்றான் ராமணேஸ்வரன் பிடிக்கிறது ராமனை பிடிக்கல ஏக்க பத்தினி விரதம் ராமன் ஒத்துக்க முடியும்க்ட அதனால இந்த நன்றிய உணர்வு இருக்கணும் ராமாயண காலத்திலே இந்த நன்றி உணர்வு இது தேவர்கள் புராண கதை அப்பவே இது ராமாயணத்துக்கு முன்னாடி உள்ளது உபநிஷத்து காலம் என்ன கொன்ற மத அங்க மவன போடல இதுல அவர் கொஞ்சம் நல்ல மூட்ல எழுதிருப்பார் மெட்ராஸ்கார் தான் அவர் எழுதிக்கணும் அவர் அப்படியே அதனால நிவேதனம்ன்றது நமக்கு வந்து இந்த மறந்ததுனால தேவர்கள் ஒவ்வொருத்தரும் தம்பட்ட அடிச்சு பெருமை பிரம்மனஹா விஜயே இது வந்து இந்த விஜயம் கொடுத்தது யாருன்னா இறைவன் கொடுத்தாத்து உபரிஷா சொல்றது இந்த தேவர்கள் திறமையில இதெல்லாம் புரியுது இப்ப தேவர்கள் ஒரு வீடு வாங்கிட்டேன் எல்லாரும் அப்படி கை கொடுப்பார் குழந்த படம் குட் பிளாட் வாங்கிட்டேன் குட் சொசைட்டி உன்னை பாராட்டும் சொசைட்டி பாராட்டும் போது உனக்கு உள்ளர ஒரு விசிபிள் இன்விசிபிள் உற்பத்தியாகதே அங்கதான் ப்ராப்ளம் நீ சொசைட்டியோட தேங்க்ஸ் நீ பகவான் கொடுத்ததுப்பா சொல்லலாம் சொல்லணும் சொல்லலாம் கூட சில பேர் கிளவரா சொல்லிடுவான் இல்லப்பா பகவான் கொடுத்தது பகவான் கொடுத்தாரா உழைச்சி சம்பதி நீ வாயில சொல்ல கூட மனசு பூர்வமா இது பகவானது பகவானது பகவானது சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது நமக்கு குழந்த சந்தான சக்தி சந்தான லட்சுமி ஓகே தானிய லட்சுமி சொல்றோம் எவ்ரிதிங் லட்சுமி சொல்றது கொண்டு வரும் கிராட்டிடியூட் ஓகே அதனால எது பண்ணினாலும் நிவேதனமாக்கணும் எது பண்ணினாலும் நான் நிவேதனமாக்கணும் அப்படி பண்ணிட்டான் நமக்கு இந்த ஆட்டிடியூட் வந்துன்னா நம்மளுடைய லைஃப்பு லௌகிக லைஃப்பு ரொம்ப சேஃபாக இருக்கும் ஏன்னா நாம் எல்லாத்தையும் புகழ் எனக்கு பேரு புகழ் ரொம்ப கஷ்டம் தான் இது பேரு புகழாம் வர அளவுக்கு வந்துதுன்னா சப்போஸ் அதனால தான் இந்த பேரு புகழெலாம் வந்து சுவாமிஜி அதில் கர்வம் வரும் பாருங்க அதனால தான் எனக்கு பேரு புகழெல்லாம் தேவையில்லை அது பண்ற மாதிரி பண்றதில்லை நான் பேர்புகள் பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பேர்ப்புகள் வரும் அந்த பேர்ப்புகள் வரும்போது நாம் பண்ணினேன் திமிரு இல்லாம பகவான் கொடுத்தது அப்படின்னு வரும் இது ஒன்னொன்னு செயின் சிஸ்டம் எப்படி ஒருதான் பார்க்கிட்டோம் அதனால தேவாகா அமேகி அமகியந்த பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் ஏ ஆகாசாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி எப்படி சொன்ன அதனாலி கொடுக்கப்படாதே நீ இவ்வளவு செஞ்சுனா உனக்கு ராயல்ட்டி கொடுக்குறேன் அப்படி இல்லை டோட்டலாக கொடுக்கணும் இப்ப கொஞ்சம் பேர் வந்தாங்க வந்து டோட்டலாக கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் அப்புறம் நான் ஒண்ணு கொடுத்தேன் அப்ப நான் ஒண்ணு கொடுத்தது என்ன இடம் அது பிரசாதம் பண்ணி ஓகே அவங்க நைவேதியமா கொடுக்குறாங்க இப்படி கொடுத்தா அது பிரசாதமன் வேற உலகத்தில் எங்கேயும் கிடையாது பிபி எப்படி வரும் பிபி எப்படி வரும் வராது அங்க பகவான் இருக்கும்போது பிபி வரும் நீ வந்து பகவானை மீறி தெரியுமோ தெரியாதோ நம்ம குடும்பத்து கஷ்டம் நம்மளோட சிக்கல் எல்லாம் அவருக்கு புரியுமோ புரியும் எப்படி புரிஞ்சுப்பாரோ அப்படி சொல்லிட்டு பகவானை காப்பாற்ற சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியாவில் பண்ணிட்டு இருப்போம் புரியுதா சில சமயம் அதர்மமா இருந்தா கூட பரவாயில்ல ஓவர் டாக் பண்ணு அப்படின்னு அங்கெல்லாம் கூட்டு எங்கெல்லாம் கூட்டு விழா தான் அங்கெல்லாம் கூட்டு கூட்டு கூட்டு விழும் புரியதா கரெக்டா விடும் நீங்க தெரியும் அதனால எது பண்ணினாலும் நம்ம வந்து சங்கரா சொல்றோம் வேதாந்தத்தையே சங்கர வேதாந்தம்னு சொல்லிட்டான் வேதாந்த சங்கரனுக்கு முன்னாடி இருக்கிறது சங்கரன் அதுக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காரு அவருக்கு சத்தியம் பிடிச்சிருக்க அதனால அதுல இருக்கிறார் அதனால சங்கரன் ஸ்லோகம் பண்ணிருக்காரு அவர் என்ன சொல்றாருமே குருபிகி பூர்வம் எய்கி இமே குருபிகி பூர்வம் பதவாக்கிய பிரமாணத்தகாக்கிய சர்வே வேதாந்தக தான் நித்தியம் பிராணத்தோஸ்மி பிராணத்தோஸ்மியகம் நான் அவர்களை நமஸ்கரிக்க பண்ணுகிறேன் யாரு இந்த பரம்பர பரம்பர ஞானத்தை கொடுக்குறார்களே அவர்களுக்காக நான் அவர்களுடைய பாதத்தில் நமஸ்கரிக்கிறேன் சொல்லிட்டு சங்கரன் ஒரு ஸ்லோகம் பண்ற இந்த ஞானத்தை வாழையடி வாழையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்ததுக்காக எயி இமே குருபீஹி பூர்வம் பதவாக்கிய பிரமானதக பிரமாணதாக்கியா அப்படின்னு சொல்றாரு இது அதுக்கு அகம் நான் நமஸ்கரிக்கிறேன் எவ்வளவு பெரிய பெரிய மனுஷங்களுக்கு அந்த பணிவு சாதாரணமா இருக்கிறது ஓகே அந்த மாதிரி நமக்கு வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை இப்ப என்ன செய்யணும் அவர்கள் தேவர்கள் நினைக்கிறார்கள் எப்படி நினைக்கிறார்கள் அடைந்த வெற்றி என்னுடைய வெற்றி டூ பசங்க இந்த இந்து ஏற்றி விடுறான் இப்ப இந்த போன வருஷம் போட்டோ தெரியும் இந்த பசங்கள் குதிக்கிற மாதிரி போட்டோ மேல பறக்கிற மாதிரி போட்டோ இன்னத்துக்கு பாஸ் பிளஸ் டூ பாஸ் பார்ட்டியா நாடு எங்க போகுமோ அப்படின்றது அந்த பேப்பர் படிச்ச இதுதான் பேப்பர் படிக்கூடாது நமக்கு நெஞ்சு கொதிச்சு திருப்பி பிபி நமக்கு வந்து ரொம்ப இருக்குதா கஷ்டம் அதனால இது வித் இன் கோட் அதுல மேல கோட் பண்ணிக்கங்க அஸ்மாக்கும் ஏவ ஐம் விஜயகா அஸ்மாக்கும் ஏவ ஐம் விஜயகா ஐயம் விஜயகா இந்த வெற்றி இருக்க அஸ்மாக்கும் ஏவ எங்களுடைய நாங்க தான் ஜெயிச்சோம் எங்களால தான் ஜெயிக்கப்பட்டது இந்த பெருமை அப்படி நினைக்கிறார்கள் அந்த நினைக்கிறார்களை பகவான் நினைச்சுட்டார் ஓகே பகவானுக்கு தெரியாத ஒரு குற்றம் ஒரு அவதம் எடுத்து கருட கர்வ பங்கம் சக்கரத்தார் கர்வபங்கம் நாரத கர்வ பங்கம் ருக்மணி கர்வபங்கம் பீம் கர்வபங்கம் அந்த பீம் அப்படி போலசாலி குறங்க வயசான வாழ எடுத்து போட்டுட்டு போஞ்ச கூட அசைக்க முடியல அவனுக்கு ஒரு குரங்கு கிட்ட தோத்து போறதா நினைச்சுட்டு திருப்பி லெஃப்ட்ல புல் வெயிட் போட்டு இழுக்கிறான் நகர்றா ஒண்ணும் அல்ல இப்ப சேலஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா நெக்ஸ்ட் சேலஞ்ச் ஆயிடும் யாரும் இல்லாம வெற்றி கண்டவர்கள் அவனுக்கெல்லாம் சேலஞ்ச் இருக்கும் <laughs> <laughs> first time பெரியவலோகத்துக்குமரன் என்கிட்ட வேலை அப்பதான் ஹெல்ப் இப்போ அவங்களுடைய இது எலெக்ஷனுக்கு ஓட்டு சேகரிக்கிறது அப்போதான் சரி ஓகே உனக்கு நான் வரேன் ஆனா அர்ஜுனுடைய குடியில் இருப்பேன்னு சொன்னார் அதனால இப்படி கர்வ பங்கம் பல பேருக்கு நடந்திருக்கு ஆனானப்பட்ட அவங்களுக்கு கர்வ பங்கம் கர்வம் மீன்ஸ் அரகன்ஸ் அரகண்ட பல நாள் எனக்கு தெரியாம இருந்தது இந்த அறக்கண்டம் கர்வம் பத்தி கண்டுபிடிக்கலாம் ஓகே ஆட்டோமேட்டிக்கலி கர்வம் வரும் அது கர்வம் நமக்கு பெரிய அப்சல்ஸ் ஓகே அதை கண்டுபிடிச்சு நம்ம வெளியில எடுத்து அடுத்தது இரண்டாவது மந்திரத்தில் என்ன கொண்டு போறாரு தத்து பிக் துனா பிரம்ம இப்ப பிரம்ம இங்க சகுன பிரம்ம ஈஸ்வரகா சகுண பிரம்மம் எப்படிப்பட்டது மாயை மாயை சகித ஈஸ்வரகா மாயை சகித உள்ள அந்த பிரம்மன் தான் அவதாரம் எடுக்கும் நிர்குண பிரம்மம் அவதாரம் எடுக்க முடியாது எடுக்கவும் தேவையில்லை எடுக்கவும் எடுக்காது ஓகே அப்ப ஏன் எடுக்கிறதுக்கு முடியாது எடுக்க முடியாது எடுக்கவும் முடியாது நிர்குண பிரம்மத்தினால எதி நான் நிறைய தரம் எழுதி நிர்குண பிரம்மம் அவதாரம் எடுக்க முடியாது ரஜ சக்தி வேணும் ஓகே ஸ்திதி பண்றதுக்கு சத்துவம் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஸ்திதி பண்றதுக்கு சத்துவம் இருக்கணும் சம்ஹாரம் பண்றதுக்கு தமஸ் வேணும் ஓகே குடும்ப விறுத்தி பண்றதுக்கு ஏதாவது சிருஷ்டி பண்றதுக்கு ரஜஸ் வேணும் யோகம் யோகம் பண்றதுக்கு ரஜஸ் வேணும் யோகம்னா ஒரு பொருள் அடையிறது அதுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிறது மெயின்டெனன்ஸ் இப்பதான் புரியுது ஏன் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல இவனால சத்துவம் தேவைப்படுறது அதனால நிறைய இடத்துல இந்த மெயின்டெனன்ஸ் தகராறு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப இது இருக்கிறது இங்கா இருக்கணும் இருக்கக்கூடாது ஓகே ஏன் இப்படி இருக்கிறது வந்தோடனே அப்படி பார்த்த ஓ யாரோ இதை கவனிக்காம விட்டுட்டாங்க சத்துவம் வேண்டியிருக்கிறது ரஜஸ் இருக்கும்போது இந்த சேரே தெரியாது இப்ப இவ்வளவு பெரிய சேர் இருக்க நமக்கு கண்ணில் தெரியும் தெரியாது சத்துவம் வரும்போது இந்த லைட் எரியல இந்த சேர் இங்க இருக்கிறது இதெல்லாம் டக்குன்னு புரியுது சத்துவ குணம் வருது இவர் மெயின்டெனன்ஸ் பெருமாள் எப்படி படுத்திருப்பாரு ரங்கநாத அவர் தான் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆனா ஜாலியா படுத்திருந்தார் மத்த ரெண்டு சிருஷ்டி ரெண்டு பேருக்கும் இவர் சத்துவத்தில் எல்லாம் எங்க எந்தெந்த பொருள் எங்க இருக்குல்லாம் எல்லாம் தெரியும் அப்புறம் தான் கரெக்டா அப்புறம் ட்ரெஷர் வேற கால் மட்டில் இருக்கிறது நோ ப்ராப்ளம் நத்திங் ஒரு ப்ராப்ளம் ஓகே அதனால நீ சாத்விகம் படிஞ்சா உன் காலடையில் மகாலட்சுமி வந்து நீ பண்ண அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கவுங்க ஆள் கரெக்டா தான் கிடைச்சிருக்கிறது அதனால இந்த மூன்று குணங்கள் இருக்கணும் இந்த சிருயத்துக்கு மூன்று விதமான குணங்கள் இருந்தாகணும் இந்த மூன்று குணங்கள் இருந்தா தான் சிருஷ்டி லயம் நடக்கும் ஓகே அது இந்த நிற்குண பிரம்மம் இந்த குணங்கள் இருக்க திரிகுணாத்மிகா இந்த திரிகுணம் சேர்ந்துதான் ஈஸ்வர இது சகுண பிரம்ம முடியும் நிர்குணத்தில் முடியாது ஏன் முடியாது அதுதான் கம்பராமாயணத்துக்கு ஏற்றினார் யாரு ஒரு குழு கொடுங்க மேடம் மேல கொடுக்க முடியாது அதுதான் நிற்குணம் சொல்லியா அப்புறம் கிடையாது நிற்குணம் சம்பந்தமே கிடையாது சகுண பிரம்ம வந்திருக்கிறது அது டெம்பரவரி அவதாரம் ததை ததை ததை நல்லா போட்டுக்கங்க தது பிளஸ் அக பிளஸ் ஏஷாம் அந்த ஈஸ்வரன் அது சொன்னது எப்படி இருக்குன்னா எப்படி வந்து பகவான் நமக்கு வந்திருக்கிறோ அந்த அந்த பகவான் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் ஏன் தெரிஞ்சவர் இப்போ இவர் இருக்காரு யாரு கிருஷ்ணனுக்கு பேரு ரிஷிகேஷா ரிஷிகேஷா ரிஷிகேஷனாம் இந்திரியான ியானவன்ியங்களுக்கு அவன்லைவன்ேஷக்கு சகல விஷயம் சகல இந்திரியங்கள் இருக்க மனசுல நடக்கிற விஷயம்னா அவன் தான் எவ்டாத்த அவனுக்கு தெரியாம நீ ஒண்ணும் செய்ய முடியாது ஏதாவது திருட்டுத்தனமா பண்ணிடலாம் கூட பகவான் ஒரு ஆள் தெரியும் அவன் தான் ரிஷிகேஷன் ஓகே நீ செய்யும்போது வச்சுக்கணும் யாருக்கு தெரியாம பண்ணிட்டோம் இல்ல ஒரு ஆளுக்கு தெரியும் ஓ அவருக்கு தெரியுமா சமயம் பார்த்து அடிப்பாரு டக்குன்னு பண்ண மாட்டாரு அவர் பாப்பாரு எப்ப கொடுக்கணும் அவ கொடுப்பாரு அந்த இவனை அது இது பண்ண புதச்சேரில் மாட்டிக்கிட்டு அர்ஜுனா அடி அடி இது அநியாயமா இருக்க சரி இல்ல சகதியில் மாட்டேன் தர்மம் தெரிஞ்ச நீ ஆளு இப்படி அடிக்கலாமா இப்படி சொல்லலாம பேசாத தர்மத்து உனக்கு ஆபத்து வரும்போது தர்மத்தை பத்தி பேசுற தர்மத்துக்காக தர்மத்துக்கு நீ இருக்க அடிட்டா அங்க அடிக்க சொன்னான் இன்னொரு இடத்துல காப்பாத்தினா அவனுக்கு மானத்தை உண்டாக்கினான் ஓகே அவன் அடிச்சான் நாகா நாகாஸ்தரத்தை நாகாஸ்தரத்தை அடிக்கும்போது என்ன பண்ணான் அந்த நாகாஸ்தரத்துல அவுட் ஆயிடுவான் அர்ஜுனன் அப்ப என்ன பண்ணான் ஒரு அமுத்து அமுத்துனான் முழு பாத்த வைக்கல புரிஞ்சுதான் சுண்டு இந்த கட்டவரல் இருக்கே ஒரு அமுத்தான் வெளியிலிருந்து அர்ஜுனுடைய மேல போயிடுச்சு தலை தப்பிச்சு தலை பார்க்க அதனால தான் பழமொழி அர்ஜுனுடைய கிரீடம் விடறது மண்ணில் அது அவமானம் என்ன சாதாரண ஆள் இல்ல அர்ஜுனன் அவமானம் அமுத்துறவண்டு தூக்குற ஆளு மலைய தூக்குற கட்ட வரல தேர அமுத்தி காப்பாத்துற கொஞ்சம் ஒரு இன்ச்சி கீழே அமுத்த சொத்து போறது இல்லையா மேல போறது இல்லையா நாகாஸ்தர் நான் யோசிச்சேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அமுத்து போயிட்டு இருக்கு கிரீடம் விடாம இருக்கு அதெல்லாம் சத்திரியர்களுக்கு ஒரு ஒரு பெரிய மாணவமானவனான விஷயம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அமுத்தினா புரிஞ்சு போச்சு இல்ல ஈக்வலி இம்பார்ட்டன் அவன் கூட ப்ரெய்டா அவன் அதர்மத்து பக்கம் போயிட்டான் ஆனா நல்லவன் பிறதான் மனசரிஞ்சு தவறு பண்ண மாட்டான் அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை மாட்டிக்கொண்டான் பிரான் அவனுக்கும் நான் செய்ய வேண்டியிருக்கிறது தர்மம் வெரி சூட்சமம் நீ கணக்கு போடுற தர்மத்துக்கு வராது அதுவே பிக் இந்த ஒண்ணு இருக்கிறது பரமாத்தன் ஒரு ஸ்பெஷல் வேர்டு ஒண்ணு கொடுத்திருக்காரு அதுல எவ்வளவு மனசுல இருக்கிறது அதெல்லாம் நீ கோயில போய் இப்படி கும்பிட்டுனா கூட அந்த இஎஸ்பியில பாப்பாரு பகவான் வெளியில எப்படி இருக்கான் ஆனா உள்ளர எப்படி இருக்கான் அப்படி எல்லாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கோயில் போகும்போது அவர்களுடைய நினைக்கிறது தவறு அன்ஹெல்தி என்ன ஜெயிச்சோம் அப்படி சொல்ற அது தவறான மைண்ட் ஓகே எப்பவுமே இந்த ஹெல்தி மைண்ட் ஒரு எல்லாம் பகவான் கிட்ட ஒப்படைச்சது அது அவர்களுக்காக அவர்களுக்கு நல்லது பண்றதுக்காக பகவான் எக்ஷரூபத்தில் தோன்றினார் அவதாரம் பண்ணினார் தேப்பியகாம் தேவப்யாம் பிரயோஜனம் வேதப்பிய அனுகிரகாய அனுகிரகம் பண்ணுவதற்காக அவர் அவதாரம் பண்ணினார் என்ன ரூபத்தில் எக்ஷ தூரத்தில் அப்புறம் எவ்வளவு தூரம் இருந்தாரு பார்க்க முடியாத தூரத்தில் இல்ல பார்க்கிற தூரத்தில் அங்க ஒண்ணு இருக்கு ஆனா தெரியாது அந்த ரூபத்தில் பிரில்லியன் லைட்டா தா தது அது தேவகா தூபிதா தெளிவாக பார்க்க முடியாத தூரத்தில் அவர் இருக்கிறார் இருக்கு ஆனா என்னதுன்னு தெரியாத தூரத்தில் அவர் கிட்ட தெரிஞ்சிடும் தெரியாது ஓகே அந்த தூரத்தில் நிற்கிறார் பூஜ்ஜியா மீனிங் என்ன என்ற சொல்லுக்கு அர்த்தம் பூஜ்ஜியா தது கிமித்தம் யக்ஷம் விதி நவ்வியான தேவர்களுக்கு எக்ஷ ரூப சகுனமாக அவர் அடைந்தார் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக அப்படி வந்த அந்த ஆனை யாரை பார்த்துட்டு வர்றது யார் அப்படி சொல்லி இவங்களுக்குள்ள மீட்டிங் போட்டாங்க அதுல வந்து யாரு அனுப்பலாம் அக்னி தேவன் அனுப்பலாம் ஏன் அவன் தூதா அக்னி சொல்லாது கொண்டு தப்புற போது பகவான் அதனால இருக்கான் புரியலி அக்ரே கச்சதி அக்ரம் நயத்தி இது அக்னிகி அப்படின்னா எது ஒன்று முன்னால் போவதோ அக்ரே அக்ரேசர் முன்னால் இருக்கிறவர் அக்ரேசர் முன்னாடி எது போறதோ பைலட் நம்ம வார்த்தை தேவர்கள் அக்னியிடம் சென்றார்கள் சொல்லக்கூடாது அவன் ஏதாவது செஞ்சு செஞ்சு இதெல்லாம் பண்ணிருந்தா அது பட்ட பேர்லாம் சொல்லி டைட்டல் சொல்லி எல்லாம் பண்ண கலை சொல்லி இதெல்லாம் வில்லுக்கு வில்லணும் சொல்லி பரமவீர் சக்கரவிருது பட்டி அப்புறம் கொஞ்சம் நன்கொடா கொடுங்கன்னு சொன்னா நீங்க தான் கருணாக்கோ சொன்னா கொஞ்சம் கொடுப்ப ஐசி வைக்கணும் இருக்க அதனால இப்ப ஜாத்தவேத்தகா எல்லாம் அறிந்தவரே சர்வஜனை நீ எல்லாம் அக்னிக்கு ஒரு பேரு தோன்றுகிறதோட்டி புதுசா வருகிறதோ அதை அறிந்து கொள்ளவர் சர்வஜர் தகராறு நம்ம ஊர்ல புதுசா ஒண்ணு ஜத்தே பிரால விஜாத் அது என்னது யாரு என்றது அறிந்து கொள் போயிட்டு வா எல்லா தேவர்களும் கோரச அக்னி தேவா போய் அறிந்து வாவனுக்கு அப்படியே புலங்காக எல்லாரும் என்ன நம்பியிருக்காங்க அக் தப்பு பண்றா அப்புலந்து அக்னி பத்தி சொன்ன உடனே லைட் பண்ணிட்டான் கோபி சொல்றா இல்லையா எல்லாரும் சொன்ன அக்னிக்கு தூக்கி விட்டு ஸ்கூல் பையன் லீடர் போட்டு டீச்சர் என்ன பண்ணுவான் சும்மா பேசுற பையனை அப்படி சொல்ல வீராவேஷத்தோடு இடத்துக்கு போனா தது அப்பிய அக்னி தது சகுண பிரம்மம் அந்த சகுண பிரம்மமாகிய போகினான் அக்னி பகவான் அணுகினார் அக்னி பகவான் அங்க வந்திருக்கிறது யாருன்னு பார்க்க போனோம் அங்க போன உடனே சீதன் தி மம காத்ரா முகம் சரி சுஷ்யோ கேட்டிருப்பீங்களே அவனுக்கு மோம்லாம் வெளியேறி போச்சு சோர்வா போச்சு கையெல்லாம் காலெல்லாம் போச்சு சில பேரு பஸ்டு உங்களுக்கு பிரெயின் ஒர்க் பண்றதுன்னா நீங்க என்ன பண்ணோம் பஸ்டு டைம் பப்ளிக் மீட்டிங்ல பேசணும் அப்ப நீங்க டைமே பேசினா இவர பிரெயின் சூப்பர் பிரெயின் அர்த்தம் பேஜ் பேஜா தயார் பண்ணுவார் அந்த கண்ணாடி முன்னாடி எல்லாம் பேசி இப்படிலாம் பேசணும் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி பண்ணிட்டு எல்லாம் பிரிப்பரேஷன் இருக்கும் பாரு அதெல்லாம் ஸ்டேஜில் ஏறணும் ஒண்ணு அப்படி அதுக்குதான் இது மேல இது பண்ணிட்டான் தெரியுமில்ல உனக்கு இந்த சிஸ்டத்துக்கே வேர்த்து கொட்டோம் ஒரு வார்த்தை வராது அப்படியே பிளாங்கா இருக்கும் இது வரைக்கும் என்ன படித்தோம் என்ன பிடிச்சோம் அப்பொழுது அதே மாதிரி செய்து விடுங்கள் வருகிறேன் இது ஆனானப்பட்ட அக்னி பகவானுக்கு அந்த கதி நாம ஏமாத்திரும் இல்லையா அக்னி பகவான் அங்க போன தர ஒன்னும் அவன் கே எங்க வந்த என்ன வேணும் கேட்கிறார் நீ யாரு இவன் தான் அந்த ஆளு கேட்கறதுக்கு வந்தா நீ யாரு இப்ப வந்து ரஜினிகாந்த் வந்து சென்னையில வந்து நீங்க ஒரு ஆளு போய் நீங்க யாரு கேட்ட முழுக்க தெரிஞ்ச ஆளு என்ன கேட்கற எப்படி இருக்கும் ஆதி முதல் அந்த வரைக்கும் எனக்கு எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியும் அப்படி மனசுக்குள்ள கடுப்பாகிறது ஆனா கூட ஏதோ அமானுஷ்யமான சக்தி இருக்கிறது வந்திருக்க ஆளு நம்மளோட பெரிய டிபார்ட்மெண்ட் ஆளு போல இருக்க அதனால அவன் கேட்ட உடனே வாரியோ அப்படி கேட்ட உடனே கடற்க இந்த கொட்டி சில நம்ம அங்க தைரியமா போவோம் அங்க போன உடனே அவன் சொல்றதெல்லாம் நம்ம எதெல்லாம் ஒழிச்சு வச்சிருமோ அதெல்லாம் கிடக்கணும் இன்டர்வியூல கடைசியில உனக்கு வேலை கிடையாது போயிட்டுருவான் அந்த மாதிரி இந்த கட்சி வச்சிருப்போம் தெரியுமே இன்டர்வியூ போனவண்ண பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல ஏசி ரூம் வேற தரங்க அந்த மாதிரி அக்னி முன்னாடி எப்படி இருக்கா தம் அப்பையி தேவனை பார்த்து நீ இந்த ககி ஷ கேட்கிறார் வந்து பதில் சொல்லியாக யாரு கட்டணி நான் தான் அக்னி தேவன் சாதாரண ஆளில் இந்த முதல்ல சொல்றது சந்திர ரூபத்தில் இருக்கேன் அக்னி ரூபத்தில் இருக்கேன் ஹைட்ரஜன் நியூட்ரஜன் வடிவத்தில் இருக்கேன் மனித குண்டு வடிவத்தில் இருக்கேன் எல்லா வடிவத்தில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஆளு சூரிய ரூபி சந்திர ரூபே அகம் அஸ்மி வைஸ்வானர் ரூபனே அகம் அஸ்மி எல்லாருடைய வயத்தில் அந்த அக்னி தத்துவம் அகமஸ்மி எல்லாத்தையும் அறிந்தவன் நான் சர்வக் அப்படிப்பட்டவன் நான் இது அக்னி அப்ரவீத் இவ்வாறு அக்னி பகவான் கூறினார் ஓகே கூறிட்டார நீ இப்போ நீன்சல்ட் ஒரு பாத்து அந்த மாதிரி நீ தஸ்மீன் வீரியம் உனக்கு உனக்கு என்ன உனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு உனக்கு என்ன பவர் இருக்கு அப்படி எக்ஷ கேட்கிறான் என்ன பவர் இருக்கா என் பவர் யாராருக்கு என்ன தெரியும்ல நான் சாதாரண ஆலையில் என்ன பார்த்து இப்படி இப்படி கேக்கு சொல்லு இதம் பிருத்தி அபி இந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் சகலத்தையும் இதையும் இந்த எரிச்சு பெரிய பெரிய பில்டிங்ல கூட எரிச்சு என்னுடைய அப்படியே எரிச்சு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிப்பட்ட ஆள் நான் அக்னிகி அக்னி கிரியேட்டர் ரெண்டும் உள்ள ஆள் ஓகே இப்ப குழந்தை வந்து சில சமயம் பிறந்து இங்கு பெற்றிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு அக்னி தான் டிஸ்ட்ராய்ட் பண்றதும் அப்படிப்பட்ட ஆளு நான் எல்லா இடத்திலையும் நான் இருக்கிற ஆளு அப்படிப்பட்ட லை இந்த சகல உலகத்துக்கும் நான் இருக்கிற ஆளு சூரியன் பத்தின என்ன ஆகும் ஒரு வருஷம் சூரியன் இல்லைன்னா என்ன ஆகும் யோசிப்பார் பஸ் பாக்கிடுவேன் அவ்வளவு பெரிய ஆளு ஓகே தஸ்மை திருணம் நித்தம் வீர பராக்கிரம போறோம் ஏதாவது இந்த சண்ட அடிச்சதுக்கப்புறம் பெரிய பில்லன் காட்டுவான் இல்லையா எப்ப பெருமை ராமனுக்கு பெருமைய ராமணேஸ்வரன் நடிச்சா ராமணேஸ்வரன் உலகம் முழுக்க சாம்பியன் அடிச்சு நொறுக்கினான் அந்த அடிச்சு நொறுக்கின ராமணேஸ்வரன் அடிச்சதுனால ராமனுக்கு பெருமை சீத்தா என்ன சொல்றேர் சொல்றேன் என் மேல உட்காந்துக்கோ நான் அப்படியே பறந்து போயிடலாம் ஒண்ணு கவலைப்படாத ராமன் கிட்ட நான் சேர்த்துடுறேன் உங்க குரங்க நேத்துல வேணாம் அப்படி இருக்கலாம் எங்க ராஜ வம்சத்தில் அப்படி எல்லாம் கிடையாது அவர் வந்துதான் மீட்டு போன தப்பு பண்ணிட்டேன சரி சரி புரிய அப்படிக்கா பௌருஷம் அந்த ராமனுக்கும் பெருமை பெருமை அப்புறம் ராமணேஸ்வர நமக்கு என்ன சம்பந்தம் அதனால் ஈக்குவல் இத்தூண்டு பெரிய அக்னி பகவான் எவ்வளவு பெரிய சர்வஜன் ஜாத்தவேத்தா இவ்வளவு பெரிய ஆளுநா என்னை பார்த்து ஒரு புள்ள பொத்து இது பண்ண இதை திருணம் நித்தவ் இதன் பண்ணி காட்டு பார்ப்போம் அப்புறம் சும்மா அசால்டா தெரியல பார்த்திருக்கலாம் பரத்துல வரும் அக்துகத்தி இதை எரி தத் உபேப்பிராய திரும்பவும் கிட்டக்கச் சென்றார் முதல்ல தூர கந்து நின்று அப்படி அசால்ட்டார் திருக்கு பயலாம் வந்து யாருக்கும் சொல்ல மாட்டா நம்மளவே வேலை வாங்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ள ஓடி அப்படின்ட்டார் ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்ல நீ எல்லாத்தையும் கிலோமீட்டர் தூரத்தில் அதை விட நூறு மடங்கு கடைசி பிரளயம் எப்படி வரும் தெரியுமோ இங்க பிரம்மார்த்தர் இருக்கான் துரணியோட பையன் யாரு அஸ்வத்தாம அஸ்வத்தம் பாகிஸ்தான் தான் அஸ்திரம் போட்டுருவன் அடிஞ்சு இது ஒருத்தான் அஸ்திரம் போட்டா இப்ப நடக்காது பாகிஸ்தான் மாத்திரம் போடுவோம் நம்ம போடுவோம் நம்ம போட்டோன்னா பக்கத்தில் சைனா போடுவான் அவன் போடுவான் அவன் போட்டவன இந்த பக்கம் லண்டன்ல இருக்கான் அவன் போடுவான் இந்த பக்கம் அமெரிக்கா மொத்தத்துக்கு போட்டு பிரளயம் அந்த ஊழிகால பிரளயம் இருக்கு தசாவதத்தில் காட்டுவ அப்படி நடக்கும் அப்ப நம்ம இருக்க மாட்டோம் கோலப்படாத நம்ம காலத்துல ஒன்னும் நடக்காது அதனால தத் உப உபிரேயராக இந்த அக்னி கிட்ட வந்து அதை நகர்த்தினா ஒன்னும் பர்ன் ஆகணும் ஒன்னும் நடக்கலாம் நடந்தது அது மாத்திரம் அப்படியே கொட்டாம்புடி மாதிரி அப்படியே நிற்குது இப்ப முழு சக்தி சர்வ ஜன சர்வ ஜன முழு சக்தியை பக்தி பயன்படுத்தின நடக்கவில்லை தது தக்தும் ஒரு அசை கூட இல்லை அப்படி ஆன உடனே சக ததக ஏவ நிவிற்த்ததே அக்னி தேவர் மெதுவா தலையை தொங்க போட்டு மெதுவா வந்து சீட்ல உட்காண்டார் அது யாரோ தெரியலப்பா நமக்கு மேல அப்பாற்பட்ட சக்தி ஒன்னு இருக்கு போல இருக்கு ஏ அக்னி தேவனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒரு சக்தி இருக்கு நகர்த்த முடியாத சக்தி நம்ம சக்தி சொல்லு அதனால உனக்கு எப்பயாவது அக்னி தேவன் நினைச்சுக்கோ அக்னி தேவா கர்வம் மாத்திர கொடுத்துடாதே அப்படின்னு இப்ப அடுத்தாலு யாரு வராரு மிஸ்டர் வாயுக்குமாரன் வாயு தேவன் அவங்களுடைய பிள்ளைங்களாம் பராக்கிரம ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுடைய தோப்பனார் எவ்வளவு சக்தி இருக்கும் இல்லையா சோர்ஸ் ஆஃப் பலம் இல்லையா ஆஞ்சனனுக்கு பீமனுக்கு எல்லாம் பலம் யாரு அவங்க அப்பாவுடைய பலம் வாயு தேவர் சாதாரண ஆள் இல்லை அவர் எப்படி வர்றார் எப்படி போக போறார் மற்ற தேவரெல்லாம் எப்படி வர போறாங்க அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமதாய பூர்ணமேவா வசிஷத்தை ம்ா ஹரி நம ோம்